ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்மகம் நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதை முறைப்படி செய்யணும் ஒவ்வொரு தர்ம காரியங்களுக்கும் ஒவ்வொரு முறை இருக்குது அந்த முறை தப்பி செய்யக்கூடாது நம்முடைய கடமைகள் மீது எந்த காரியத்தை எடுத்திருந்தாலும் கூட அது செய்யறதுன்னு ஒரு முறை சொல்லியிருக்கா ரிஷிகள்னால் நமக்கு முறை சொல்லியிருக்கா இந்த முறையில் தான் செய்யணும் அப்படின்னு அந்த முறைப்படி தான் செய்யணும் அந்த முறை தப்பி நாம் செய்கிற போது அந்த காரியத்துக்கு எந்த தெய்வத்தை உத்தேசித்து நாம் அந்த காரியத்தை செய்கிறோமோ அந்த தெய்வங்கள் முறை தப்பி நாம் செய்கிற போது வரமாட்டான்னு நம்முடைய வேதம் சொல்கிறது மேலும் நாம் செய்யக்கூடிய அந்த தர்ம காரியத்திலிருந்து பலனையும் நாம் எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு கதை இருக்குது வேதத்தில் இது அனைத்துக்குமே பொருந்தும் இது நாம் எந்த காரியத்தை எடுத்திருந்தாலும் முறைப்படிதான் செய்யணுங்கிறதுக்கு உதாரணமாக இந்த கதையை நாம் சொல்லலாம் யஜுர்வேதத்தில் இருக்கு இந்த கதை தேவாசுராசஞ்சாசன்னு தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கிற சமயம் புரிஷா நடக்கிறது யுத்தம் வலது பக்கம் பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் தேவசை இடது பக்கம் பார்த்தா கண்ணுக்கு தெரிஞ்ச வரையிலும் அசுர சைன்யம்னு நிற்கிறது புரிஷா நடக்கிறது யுத்தம் ஸ்வ பிரஜாபதேந்திரன் ஜேஷ்டம் புத்திரமபஞ்யதத்தா அந்த யுத்தத்தில் தேவகணத்தில் இந்த யுத்தத்துக்கு யார் ஆலோசகர் அட்வைசர் யாருன்னா பிரஜாபதி அவர் தான் அட்வைசராக இருக்கார் தேவகணத்தில் அவர் நடக்கிற யுத்தத்தை பார்த்தா ரொம்ப பெருசாக நடக்கிறது என்ன பண்ணலான்னு பார்த்தார் இந்திரன் ஜேஷ்டம் புத்திரமபன்யதத்தா தேவகணத்தில் ராஜாவாக உள்ள இந்திரனை எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சு கோனுட்டார் பாதி யுத்தத்தில் நீங்கள் இருக்கப்படாது ஓடி போய் ஒழுங்கிடணும் எங்கேயாவது ஏன் அப்படின்னாசுரா பலி ஜாகும் சோகனநிதி அசுராலாம் எப்படின்னு கேட்டால் ஒரு கட்டுப்பாடோடு யுத்தம் பண்ண ஒரு ஒரு ஆயுதங்களையும் பிரயோகம் பண்ணுறதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு இருக்குது ஒரு ரூல் இருக்கு அதன்படி யுத்தம் பண்ண வில்லில் அம்ப வச்சு போடணும்னா வில்லாலேயே அடிக்கிறது அது மாதிரி முறை தப்பி ஏதாவது யுத்தம் பண்ணி ராஜாவை அடிச்சுட்டா யுத்தம் பாதையில் நின்று போயிடும் மேலும் அசுராலுக்கு ஜெயம்னு வந்துடும் கெட்ட சக்திகளுக்கு ஜெயம்னு வந்துடும் அது வரக்கூடாது அதனால நீ ஓடி போய் ஒளிஞ்சு கூண்ட்ட அதுதான் பார்த்தா தெரியும் ராமாயணத்தில் ஒரு வானர சைன்யத்தை வச்சு ராமன் யுத்தம் பண்ணி ஜெயிக்கிறார் வானரசைன்யம் என்ன ட்ரைனிங் எடுத்த யுத்தத்துக்கு வந்திருக்கு இல்லை அவைகள்லாம் கண்ணா புண்ணான்னு யுத்தம் பண்ணக்கூடியது ஒரு முறை இல்லாமல் இந்த முறை இல்லாத ஒரு யுத்தம் பண்ணக்கூடிய வானர சைன்யத்தை வச்சுண்டு ராமன் எப்படி தர்மயுத்தமாக பண்ணினாருங்கிறது தான் ஆச்சரியம் ராமாயணத்தில் ஏன்னா குரங்குக்கு வில்லு விட வில்லு வச்சுருந்து அம்பு விட தெரியுமா கத்தியை வச்சுருந்து யுத்தம் பண்ண தெரியுமா ஏதாவது அடிக்கிறோம்னா மூஞ்சியில் பாஞ்சி பிடுங்கும் அதுதான் தெரியும் குரங்குக்கு வானரசைன்யம் அதை வச்சுருந்து ராமன் ஜெயிச்சிருக்காருங்கிறது தான் ராமாயணத்தில் ஆச்சரியம் அது மாதிரி அசுரால்லாம் எதையாவது ஒன்று செய்து முர தப்பி செய்து ஒன்று அடிச்சுடுவான்னு இந்திரனை போய் ஒளிஞ்சு பிரஹ்லாதோஹவை காயா தவஹா அசுர சைன்யத்தில் ஆலோசகர் யாரு அட்வைசர் யாருன்னா பிரஹ்லாதன்தான் ஆலோசகர் அவர் யாருன்னா காயா தவா புத்திரனான பிரஹ்லாதன் ஆலோசகர் விரோச்சனஸ்வம் புத்திரமபஞ்யதத்தா அசுர சைன்யராஜா பேர் விரோச்சனு பேர் அந்த விரோச்சனனை நீயும் எாவது ஓடி போய் ஒளிஞ்சு கோன்னார் ஏன் அப்படின்னா தேவாவே ஜெக்னே குருவதா தத் அசுரா அ குருவதா அதாவது வழக்கமாக ஜென்ரலாக என்னென்னா தேவதைகள் என்ன செய்தாலும் அதை அப்படியே காப்பி பண்ணி செய்யறது தான் வேலை நான் என்ன பண்ணுறான்னு பார்ப்பா இதை அப்படியே பண்ணுவாள் அதுதான் வழக்கம் உழைக்கு அது போல, அதுபோல தேவசைன்யத்தில் பார்த்தா ராஜாவை காணும் அதே போல நாம் செய்யணும்னு விரோசன யாவது ஓடி போயிடு அப்படின்னா ஏன் நேதேன்தேவா அகனன் இன்ன தேவசை இந்திரனை காணும் ஒன்றும் ரெண்டாவது தேவதைகளுக்கு தர்ம பலம் உண்டு அந்த தர்ம தெய்வத்தை என்ன செய்யும்னா யுத்தம் நடந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒன்று இடி மின்னல் மாதிரி ஏதோ ஒன்று வரும் அசுர சைன்யத்தை பூரா அடிச்சிடும் என்ன தர்மம் அவளுக்கு கையில் இருக்குது அந்த தர்ம தெய்வத்தை வந்து காப்பாற்றிடும் ஏதாவது அற்புதம் பண்ணி ராஜாவான விரோசனனை அடிச்சுட்டா யுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துடும் அப்படின்னு ஓடி போய் ஒழிஞ்சுக்கோன்னா பார்த்தா ரெண்டு பக்கமும் ராஜா இல்லாமல் யுத்தம் நடக்கிறது எப்படி நடக்கும் சைன்யங்கள்லாம் பார்த்தது சரி ராஜாவே உயிருக்கு பயந்து இங்கே ஓடி போயிட்டான் அப்புறம் நமக்கு மட்டும் என்ன இங்கே அப்படின்னு சைன்யங்கள்லாம் நாலா பக்கமும் செகரி ஓடுறது அந்த யுத்தம் கட்டுப்பாடாக நடக்கிறது மாறிப்போச்சு முன்ன பின்ன நடக்கிறது ஓடுறது நாலா பக்கமும் சைன்யங்கள் பார்த்தா தேவதைகள்லாம் பார்த்தா என்ன இப்படி ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுதேன்னு தே தேவா பிரஜாபதிமுப்ப சமேத்யோச்சுஹூ பிரஜாபதிமுப சமேத்தியா தேவதைகள்னா என்ன பண்ணால் பிரம்மா கிட்ட பிரம்மாவான பிரஜாபதிக்கிட்ட வந்து ஊச்சுஹூ சொன்ன என்ன சொன்னான்னா நான் ராஜகசிய யுத்தமஸ்தி ஹே பிரன்னு ராஜா இல்லாமல் நடக்கிற யுத்தமாக இருக்கு எப்படி நடக்கும் அது ராஜா உயிருக்கு பயந்து ஓடி போயிட்டான்னு சைன்யங்கள்லாம் நினச்சிருந்து நாலா பக்கமும் தெரித்து ஓடுறது நமக்கு ஜெயம் வர வேண்டாமா யுத்தம் சரியான அப்படி நடக்க வேண்டாமா ஆகியனால் நீங்கள் இந்திரனை வரவழைங்க இங்கே இந்திரன் ராஜா வந்தால் தான் யுத்தம் மேற்கொண்டு சரியான முறையில் நடக்கும் இந்திரனை வர சொல்லுங்க இந்திரமன் வச்சா மேத்தி நாம் இந்திரனை திரும்ப வர சொல்லிடுவோம் அப்போ யுத்தம் சரியாக நடக்கும் சரின்னு பிரம்மா பிரஜாபதி சரி இந்திரனை வர சொல்வோம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோஜனை பண்ணுறார் அப்போதான் அவருக்கு தோன்றுறது எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கோன்னு சொல்லியாச்சு எங்கே போய் எப்படி ஒளிஞ்சின்னு இருக்காரு தெரியலையே இந்திரன் எந்த ரூபத்தை எடுத்துண்டு எப்படி போய் ஒளிஞ்சின்னு இருக்காருன்னு தெரியலையே யாரை விட்டு தேடுறது அப்படின்னு யோஜனை பண்ணினார் எப்படி இந்திரனை வர சொல்வது அப்படின்னு யோஜனை பண்ணார் யோஜனை பண்ணி இந்திரனை வரவழைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்னென்னா யாகம் பண்ணணும் யாகம் பண்ணினால் இந்திரன் வந்துருவார் ஆகையினால் யாகத்தை ஆரம்பிங்கன்னு பிரஜாபதி எங்கள் யுத்த காலத்தில் ஒரு வாரம் யுத்தம் நடந்துட்டுருக்குற ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் யாகத்துக்கு பந்தல் போட்டு வேதி போட்டு இன்னொரு பக்கம் யாகம் ஆரம்பிச்சு நடக்கிறது அப்படி அக்னிஸ்டோமம்னு யாகம் நடந்தது ரெண்டாவது உக்ஷம்னு ஒரு யாகம் நடந்தது மூணாவது அதிராத்திரம்னு ஒரு யாகம் நடந்தது யாகம் நடந்து நடந்து முடிகிறது இந்திரன் வரலை தேவதைகளுக்கு புரியவே இல்லை இன்னும் மூணு யாகம் ஆயிடுத்து இன்னும் இந்திரனை காணுமே அப்படின்னு தேவதைகளுக்கு காரணம் புரியல திரும்ப பிரஜாபதி கிட்ட வந்து ஏ பிரஜாபதி மூணு யாகம் பண்ணிட்டோம் நாங்கள் இந்திரன் வரல அப்படின்னு சொன்னான் பிரஜாபதி கேட்டார் என்னென்ன யாகம் பண்ணினேர் எப்படி பண்ணினேர் இந்த முறையை சொல்லுங்கோன்னர் உடனே தேவதைகள்லாம் சொன்னால் மூணு கருத்து வேதத்தில் எப்படி சொல்லியிருக்கோ அப்படி பண்ணினோம் அப்படின்னு தேவதைகள் சொன்னான் அப்போது பிரஜாபதி கேட்டார் நீங்கள் யாகம் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு போய் ஒரு வாரம் தானே ஆறுது ஏழு நாள் தான் ஆறுது அதுக்குள்ளே எப்படி மூணு யாகம் ஆச்சு சொல்லுங்க ஒன் தேவதைகள் என்ன பண்ணினா அப்படின்னா ஒரு சோம யாகம்ங்கிறது அஞ்சு நாள் குறைஞ்ச பட்சம் அஞ்சு நாள் ஆகும் இவா என்ன பண்ணினா ஒரு யாகம் அஞ்சு நாள்னு வச்சுன்னு கணக்கு யாகம் தான் பெருசாக நடந்துகிட்டே இருக்கும் யுத்தம் ஒரு முடிவுக்கு வராது அப்படிங்கிறதுனால அஞ்சு நாள் பண்ண வேண்டிய யாகத்தை ரெண்டு ரெண்டு நாளா பண்ணிண்டே வந்திருக்கா இத சொன்னா பிரஜாபதி கிட்ட அப்படி பண்ணினோம் ரெண்டு ரெண்டு நாள்ல ஒரு யாகத்தை பண்ணினோம் நீங்க முறை தவறி பண்ணிருக்கே அதுதான் இந்திரன் வரலை பஞ்சக்ஞ கிருதபிரன் வை இச்சன்னு என்ன மூணு யாகம் பண்ணியிருக்கா தேவதைகள் பஞ்சக்ஞ கிருதபிரன் வந்த அப்போவும் இந்திரனை பார்த்த பாடு இல்லை வாழ்க்கை இந்திரன் வரலே அப்போது பிரஜாபதி சொன்னார் நீங்கள் முறை தவறி பண்ணியிருக்கேள் முறப்படி செய்யணும் அந்த முறை என்னங்கிறத நான் சொல்கிறேன்னு பிரஜாபதி ஆரம்பிக்கிறார் இந்த கதையினுடைய மேற்கொண்டு பாகத்தை அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்